எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சோலையோ பாலையோ டெசர்டட் இன் த டெசர்ட் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் மூன்றாம் அத்தியாயம் முதல் எட்டு வசனங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய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 இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் ஐந்து ஒரு மனிதனின் கீழ்படியாமையால் அனைவரும் பாவிகளான பை ஒன் மேன்ஸ் டிசொபீடியன்ஸ் முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளுக்கு கீழ்படியாததால் யாவரும் பாவிகளாயினர் இரண்டாம் மாதமாகிய கிறிஸ்து முழுமையாய் கடவுளுக்கு கீழ்படிந்ததால் நாம் யாவரும் கடவுளுக்கு முன் நீதி உள்ளவர்களாக முடியும் சாதகமான சூழலிலேயே ஆதாம் தோல்வியடைந்தான் கிறிஸ்துவோ பாதகமான சூழலிலும் சோதனைகளை மேற்கொண்டார் அவற்றில் இரு ஒப்புமைகளை இன்று கவனிப்போம் ஒன்று சூழ்நிலைகள் பிசாசின் சோதனையின் போது இயேசு வனாந்திரத்தில் அதாவது பாலைவனத்தில் இருந்தார் அது வெறும் பாறைகளும் மணலும் நிறைந்த பாலைவனம் ஆதாமோ மனிதன் இதுவரை கண்டிராத வளம் வனம் நிறைந்த தோட்டத்தில் இருந்தான் அங்கு எல்லாமே ஏராளம் வனாந்தரத்தில் இயேசுக்கு ஒன்றுமே இல்லை தோட்டத்தில் ஆதாமுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்ததில்லை ஏசு சோதனையை வென்றார் ஆதாமோ அதில் விழுந்தான் நந்தவனத்தில் இருந்தாலும் பாலைவனத்தில் இருந்தாலும் நிறைவில் இருந்தாலும் குறைவில் இருந்தாலும் தேவன் நம்மிடம் வெற்றியையே எதிர்பார்க்கிறார் சூழ்நிலைகளுக்கு கீழ் அல்ல சூழ்நிலைகளுக்கு மேல் இருக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம் we must live above the circumstances. இதோ அப்போலின் வெற்றி முழக்கம் ரோமர் எட்டாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வரை உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெய் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேத எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் இங்குதான் மனமுடிப்பின் சித்திரம் ஒன்றை காண்கிறோம் ஒருவரை ஒருவர் காதலித்த பின் பிற காரியங்களை பற்றி என்ன கவலை வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாது நிற்க வாக்கு கொடுத்து விட்டார்களே சூழ்நிலைகளின் அழுத்தத்திற்கும் இழுப்புக்கும் நாம் இணங்க மாட்டோம் என்று நாம் உறுதி கொள்வோம் இரண்டாவது ஒப்புமை உடனாளிகள் உதவிக்கோ உறவிற்கோ இயேசுவுக்கு அங்கு யாரும் இல்லை காட்டு மிருக துணை மட்டுமே இருந்தது தனியாகவே சோதனையை அவர் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது ஆனால் ஆதாமுக்கு ஏவாளும் ஏவாளுக்கு ஆதாமும் இருந்தனர் சத்ருவுக்கு இருவராய் எதிர்த்து நின்றிருந்திருக்கலாம் ஆனால் தோற்றனர் வென்றார் ஏதோ ஒரு காரணத்தினால் விசுவாசிகளே இல்லாத ஒரு இடத்தில் நாம் இருக்க நேர்ந்தால் கூடுதல் கவனம் வெளிப்புடன் இருப்பது நமது பொறுப்பாகும் ஐக்கியத்தில் அறிந்த யாவும் தனிமையில் அப்பியாசிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நான் என் ஆண்டு சொந்த இரட்சகராக நாசிரியத்தில் இருந்த ஜெபக்குழுவிலே நான் ஏற்றுக்கொண்டேன் அன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே மாதம் முடியும் வரை தினமும் மாலையில் இரண்டு மணி நேரம் அருமையான சகோதரர்களோடு கூட கூடி ஜெபிப்பது வேதத்தை தியானிப்பது இந்த ஐக்கியத்திலே விரைவாக வளர்ந்து கொண்டே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதத்திலே நான் காரைக்குடியிலே உள்ள அழகப்பா பொறியியல் கல்லூரியிலே என்னுடைய என்ஜினியரிங் பட்டுப்படிப்புக்காக சென்ற பொழுது அது எல்லா விதத்திலும் வறட்சியான இடம் பொருளாதார வறட்சி உண்டு அங்கே ஆன்மீக வறட்சி உண்டு அந்த நிலமும் மிகவும் வறட்சியான ஒரு இடம் அங்கே ஆண்டவர் என்னை போட்டுவிட்டார் தினமும் மாலையிலே இரண்டு மணி நேரம் சகோதரர்களோடு நான் அவ்வளவு இன்பமாக ஐக்கியப்படுவேனே அந்த ஐக்கியம் எங்கே போனது இல்லை ஏறக்குறைய ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஓர் ஆண்டு நான் தனிமையாகவே அதே நேரத்தில் அந்த காடுகளுக்குள்ளே போய் முழங்கால் பிடிக்கிட்டு ஆண்டு என்னோடு ஜெபிப்பதற்கு இன்னும் ஒருவரை தரமாட்டியரா என்று நான் ஜபம் பண்ணினேன் இரண்டாம் ஆண்டில் தான் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு எனக்கு பதில் கொடுத்தார் அதிலிருந்து படிப்படையாக வளர்ந்து வந்ததுதான் இன்றைக்கு ஆலமரம் போல் இந்தியாவை எங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆசீர்வாத இளைஞர் ஐக்கியமாகும் சோதனை வேலையிலும் கூட யோசிப்பு தனியாகவே இருந்தான் சிறையோ சிம்மாசனமோ அவனுக்கு உடனாளிகள் எங்கே தனித்தே அவன் நிற்க வேண்டியது இருந்தது ஆனால் தேவன் பக்கமாய் அவன் நின்றதால் வெற்றியாய் வெளிவந்தான் தமது பசுத்தவான்களின் தசைகளை வலுப்படுத்த சில வேளைகளில் தேவன் அவர்களை தமது தீர்மானத்தின்படி தனிமையில் வைக்கிறார் மறுரூப மலை அனுபவத்தில் எப்பொழுதும் அங்கேயே கூடாரம் போட்டு இருந்துவிட முடியாது சோதனையின் பள்ளத்தாக்கு இறங்கி வந்து வாழ்க்கையின் சவாலை சந்திக்க வேண்டும் தப்ப முடியாது இரண்டு ஆலோசனைகளை கூறி முடிக்கிறேன் முதலாவது உங்கள் மனதில் திட்டமான ஒரு தீர்மானம் வேண்டும் சோதனையை நான் மேற்கொள்ளுவேன் என்ற தீர்மானம் வேண்டும் இரண்டு அதை நிறைவேற்ற முழுக்க முழுக்க ஆண்டவர் மீது நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாதிகளானார்கள் ஆனால் ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலினால் அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் எங்கள் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் விழுந்து போவதற்கு அதை ஒரு சாக்காக சொல்லக்கூடாது என்பதற்கு ஏசு கிறிஸ்து சவால் நிறைந்த ஒரு நிரூபணமாக எங்கள் முன்னால் நிற்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சோலையோ பாலையோ தனிமையோ துணையோ எவ்வித சூழ்நிலையிலும் கர்த்தாவே சாத்தானுடைய சதி திட்டங்களுக்கு அவனுடைய ஆலோசனைகளுக்கு நோ இல்லை என்று எப்பொழுதும் உறுதியாய் சொல்லி அந்த தீர்மானத்திலேயே நிலைத்து நிற்க கர்த்தாவே எங்கள் தசைனார்களை ஆவியானவர் மூலமாகவும் திருவசனத்தின் மூலமாகவும் நீர் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஆலோசனையை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடாதபடி வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் முற்றிலும் ஜெயம் நாங்கள் இருக்க நாங்கள் நிச்சயித்துக் கொள்ள அதற்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா சாதக கூறுகளையும் பயன்படுத்தி எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்